திருவதிகை வீரட்டானம் புறம் அதிகை என்பது அட்டவீரட்ட தொகைப்பாடல் புறம் முப்புறம் திரிபுரம் அதிகை திருவதிகை வீரட்டானம் நடுநாட்டுத்தலங்கள் இருபத்தி ரெண்டனுள் ஒன்று திருவதிகை வீரட்டானம் அதியரைய மங்கலம் அதிராஜ மங்கலம் அதிராஜ மங்கலியாபுரம் என்னும் பெயர்களை கல்வெட்டு தென் கங்கை என போற்றப்பெறும் கெடில நதியின் வடபால் அமைந்த அற்புதத்தலம் அதிகை சக்கர தீர்த்தம் கொன்றையடி திருவடிக்கோயில் கருவறை நிழல் சாயாத அற்புத விமானம் ஆலய அமைப்புகள் யாவும் கண்டு கண்டு ஆனந்திக்க வேண்டிய கவின்மிகு காட்சி எனது ஆம் கருவறை அடுத்து உட்பரிக்கிரமம் என்ற வகையில் தனி சுற்றுடன் கூடிய அழகிய அற்புதமான சுதைச்சிற்பங்கள் நிறைந்த திருத்தேர் வடிவினதாகவே ஆலய விமானம் அமைந்த விதம் அற்புதப்படைப்பு அம்மை பெரிய நாயகி ஐயன் பலப்பாகத்து அமைந்த தனித்தன்மையினது ஆம் சதுர்முகலிங்கம் உள்ளிட்ட திருமேனிகள் கண்டு வழிபட வேண்டிய சிறப்பினது ஆம் திருத்தலமூர்த்தி திரிபுராந்தகர் தெற்கு நோக்கிய நிலையில் தனித்திருக்கோயில் கொண்டு எழுந்தருளிய அழகே அழகு திரிபுராந்தகர் அட்டாட்ட விக்கிரக மூர்த்தங்கள் அறுபத்து ஒன்று இப்பெருமானின் பேரழு திறத்தை நிற்பது திருவதிகை திருத்தலம் திருஞான சம்பந்தப் பெருமானுக்கு திருநடனம் அருளிய தலமும் இதுவே மாது புகழை வளர்க்கும் திருவாமூர் என்று அருணைமுனியால் போற்றப்பெறும் திலகவதியார் தங்கியிருந்து திருவலகும் திருமெழுக்கும் ஆற்றி பூமாலை புனைந்து ஏற்றி வழிபட்ட தலம் தம்பியார் மருள் நீக்கியார் என்னும் தருமசேனரை அமன் சமயத்திலிருந்து சைவராம் பெருவாழ்வு வாழ்ந்து அருள அதிகை தாம் வேண்டி அருள் பெற்றவர் திலகவதியம்மையார் சூளை நோயால் ஆட்கொளப்பெற்ற ஐயன் அது நீங்க குற்றாயினவாறு எனும் கோதில் தமிழ் மாலை பாடியருளி சூளை நீங்கப் பெற்று திருநாவுக்கரசு எனும் செப்பரும் சீர் பெரும் பெயர் பெற்று உய்ந்த வரலாறு உலகறிந்ததே நம்பியாரோரர் பெருமான் திருவடிதிக்கை பெற்று இத்திருத்தலத்து எல்லையினின்றும் பதிகம் பாடிப்பொந்தனர் என்பது புராணம் உண்மை விளக்கம் என்ற மெய்கண்ட சாத்திரம் அருளிய மனவாசகம் கடந்தார் பெற்ற அருளியதும் இப்படியே பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் அமன் பள்ளிகளை மாற்றி குணபரவிச்சரம் என்ற சிவாலயம் அமைத்த அருளியதும் இத்தலமேயாம் ஆதி மூல குணபர ஈச்சுவரன் கோயில் என்று இத்தலம் போற்றப்பெறுகிறது சித்தவட மடம் கோயில் கண்டுகளிக்கத்தக்கதாம் காமறு சீர் அதிகை மேவிய வீரட்டானம் என்பது வாகீசவள்ளலாம் திருநாவுக்கரசரின் வளமார்ந்த திருவாக padam palayeta paraman padam palayeta paraman parameti padam palayeta paraman மல் பரதம் ச குளித்தோல் உடைய கீதம் மை பாட கீதம் மை பாட கெடியில வடபத்தோ கீத மை பாட கெடிய வடபக்கம் வேற முதல் நல்லில் ஆடும் வீரட்டனத்தே ஞாழல் கமல் தாழியுள் ஞாழல் கமல் காழியுள் ஞானசம் ல்ழல் கமிழ் தாழியூள் ஞான சம்பந்தல் ஏழம் பொருகை வீரட்ட ஞாழல் கமை தாழியூர் ஞான சம்பந்தம் பேழம் பொருள் சூறும் கழலானி சூறும் கழலானி சொன்ன தமிழ் மலை வாழும் துணைய நினைவாழ்வினை மாறுகுணையா